அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இந்த குரலை இவ்வாறு கொண்டுகூட்டி பொருள் கொள்ளலாம் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகநமர்ந்து செய்யாள் உறையும் பதவுரை பார்க்கலாம் முகநமர்ந்து முகமலர்ச்சி உடையவனாக நல் விருந்து நல் ஒழுக்கத்தை இயல்பாக்கிக் கொண்ட விருந்தினரை ஓம்புவான் அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய இல் வீட்டில் செய்யாள் திருமகள் அகனமர்ந்து மனம் மகிழ்ச்சி உடையவளாக உரையும் நிலைத்து நிற்பாள் இதனுடைய பொழிப்புரை இவ்வாறு அமைகிறது முகமலர்ச்சி உடையவனாக நல்லொழுக்கத்தை இயல்பாக்கிக் கொண்ட விருந்தினரை அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய வீட்டில் திருமகள் மனமகிழ்ச்சி உடையவளாக நிலைத்து நிற்பாள் பரிமேலழழகருடைய உரையை சற்று பார்க்கிறோம் திருமகள் மனமகிழ்ந்து வாழா நிற்கும் முகம் இனியனாய் தக்க விருந்தினரை பேணுவானது இல்லின் கண் அந்த குரட்பாவினுடைய வரிசை முறையிலேயே அவர் செல்லுவார் மனமகிழ்வதற்கு காரணம் தன் செல்வம் நல் வழிப்படுதல் பரிமல்களுடைய உரை மன மகிழ்ச்சிக்கு காரணம் தன்னுடைய செல்வம் நல்ல வழியில் போறதை பார்த்து தான் சந்தோஷப்படுறது தகுதி ஞான ஒழுக்கங்களால் உயர்தல் இதனால் பொருள் கிளைத்தற்கு காரணம் கூறப்பட்டது இந்த குரட்பாவின் வாயிலாக பொருள் நன்றாக நிலைத்திருக்க வளருவதற்கான காரணம் என்னவென்றால் விருந்தினர்களை தகுதியுள்ள விருந்தினர்களை மனமகிழ்ச்சியோடு போற்றி இடமும் உணவும் அளிப்பதனால்தான் என்று சொல்லியிருக்கிறார் வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையை பார்க்கலாம் இலக்குமி மன மகிழ்வதற்கு காரணம் தன் செல்வம் நல் வழியில் பயன்படுத்தலாம் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பணத்தை நல்ல வழியில் உபயோகப்படுத்துகிறான் இவன் அதனால் இவனிடத்தில் இருந்தால் தான் நமக்கு நன்மை என்று கருதி மகாலட்சுமி அவனிடத்திலே வாசம் செய்கிறாள் விருந்தினருக்கு தகுதியாவது ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் மேம்படுதல் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மேலானவர்களே விருந்தாளிகளாக கருதப்படுவார்கள் என்றும் இங்கே குறிப்பு தந்திருக்கிறார் இதனால் பொருள் வளர்வதற்கு காரணம் சொல்லியபடிங்கிறார் பரிமேலழகருடைய வழியை பின்பற்றி வடிவேல் செட்டியார் அவர்களுடைய உரையிலும் காணப்படுகிறது ஜெகவீர பாண்டியனாருடைய கருத்தை பார்க்கலாம் எங்கும் யாரிடமும் நிலைத்திராத இயல்பினையுடைய லட்சுமி இங்கே உள்ளம் உவந்து உரிமையாய் உரைய நேர்ந்தது கருதி உணர்தற்கு உரியதுங்கிறர் ரொம்ப அழகான தமிழில் சொல்கிறார் செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்க வேண்டியது தான் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஆனால் அவள் எங்கும் நிலைத்திருக்க மாட்டாள் எல்லோரிடமும் சென்று கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையே நாம் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு பொதுவாக செல்வங்கிறது நிலையில்லாதது அர்க்கா இயல்பெற்று செல்வம் அப்படின்னு நிலையாமையில் சொல்லுவார் திருவள்ளுவர் அத்தகைய இயல்பினை உடைய லக்ஷ்மி தேவி இங்கே உள்ளம் உவந்து உரிமையாய் உரைகின்றாள் என்றால் அதை நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறார் ஜெகவீர பாண்டியினர் கருதி உணர்தற்கு உரியது ஏன் இங்கேயே இருக்காவோ அதுக்கு காரணம் என்னன்னா செல்வத்திற்கு சிறப்பு ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் பிறருடைய பசி நோயை தீர்த்து அவரை இனிது உபசரித்து வருவதால் புண்ணியம் பெருகி வருகிறது ஜவீர பாண்டியினர் செல்வமும் கல்வியும் மனித மரபை மகிமைப்படுத்துகின்றன உயிர்களுக்கு ஹிதமாய் பயன்படும் அவை உயர்வாய் ஒளி நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்